திருத்தேவூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நயனாரின் இருநூத்தி எழுபத்தி ஓராவது திருப்பதிகம் இது திருச்சித்தம்பரம் காடு பயில் வீடும் உடை ஓடு கலங்கூடும் உடை ஆடை புடிதோல் காடு பயில் வீடும் உடை ஓடு கலங்கூடும் ஆடை புடிதோல் ஆடை புடிதோல் ஆடை ூனதுடை வேடமிகு வேதியர் திருந்து பதிதான் வேடு பலிவூனதுடை வேட வேதியர் திருந்து பதிதான் திருந்து பதிதான் திருந்து பதிதான் நாடகமதாட மஞ்சை பாட வரி கோடல் கை மறிப்ப நலம நாடகமத மஞ்சை பாட வரி கோடல் கை மறிப்ப நலமார் சேடு மிகும் பேடை அன்னம் கூடி மகிழ்மாடமிடை தேவூரதுவே நானா கோளவு கொன்றை நாகும் வெள்ளுதலை எருக்கு வன்னி கொக் கொடும் வாழரவு தன் சல மகற்கு உளவு செஞ்சடை அழடை செஞ்சடை கோளரவு கொன்றை நகும் வெந்தலை எருக்கு வன்னி கொக்கு ரகடும் வாழறவு தஞ்சல செஞ்சடை வரத்து இறைவன் கூ தேவோ வேளறவு பொங்கை இளமங்கையர்கள் குங்குமம் விரைக்கு மனமார் தேழறவு தென்கள் தெருவையங்கும் நிறை ஒன்றி வரும் தேவூராதுவே பண்தடவும் சொல்லின் மலைவல்லி உமை பங்கன் எமையாளும் இறைவன் தத்தன பண்தடவும் சொல்லின் மலைவல்லி உமை பங்கன் எம்மையாளும் இறைவன் என் வானவர்கள் இறஞ்சு கடலோன் வானவர் இறைஞ்சி கடலோன் இனிது இருந்த இடமாம் தேவூரதுவே பின்தடவும் வார்பொழில் புகுத்த நரவாடி மலர் சூடி விரையர் செண்தடவும் மாளிகை செறிந்து திருவொன்றி வளர் தேவூரதுவே தேவூரதுவே devur aduve devur aduve anadhi manana maasil manane taritamad aasi valare sooladharan hariyan maasil மனநேசரு தமது ஆசை வளர் சூலதரா மேல இமயோரீசன் மறையோதி எரியாடி மிக்கு பாசுபதன் மேவுபதிதான் தேவூரதுவே தேவூரதுமே வாதமலது கோது குயில் வாதகமும் மாதரவர் பூவை மொழியும் தேத்தமலி வீணையோடு கீதமது வீதி நிறை தேவூரதுமே வீணையோடு கீதமது துவே கானம் உறும் கானம் உறும் மான்மரியன் ஆனை உரி போர்வை கனல் அடல் புரிவோ மரியன் ஆனை உரி போர்வை கனலாடல் புரிவோன் ஏனையை இராம இளனாகும் வளர்மாரின் இமையோர் தலைவன் ஊர் இமையோர் தலைவன் ஊர்த்தே ஊரதுவே வானனவு சூதம் இளவாடை மகிழ் மாதவி நிலவி வார்த்தே நமுது உண்டு வரிவண்டும் ததற வரிவண்டும் அருள் பாடி தேவுரதுமே தேவூரதுவே தேவூரதுவே நானரா... ஆறினொடு கீரும் மதி ஏறு தடை ஏறம் அடையார் நகர்கள் தான் சீரும் அவை வேறுபட நீரு செய்த நீரன் நம்மையாளும் அரங்கூ அரங்கூர் தேவூர் அதுவே வீறு மலர்வூரும் அது வேதி மலர் வாய விளைகின்ற கடனி சேறுபடும் செங்கயல் விழிப்ப இழவாடை வரும் தேவூரதுவே கன்றி வென்றி நிகழ் துன்று புறம் அன்று அவ நின்று நகை செய் தன் தனது சென்று நிலை எந்தை தனதந்தை அமர்ப நகதா எந்தை தனதந்தை அமர் இன்ப நகர்தான் தேவூரதுவே உன்றில் மிசை நின்ற பலவின் கனிகள் தின்று கறவைக்குருளைகள் சென்று இதய நின்ற துளி ஒன்ற விளையாடி வள தேவூரதுவே லிகின்ற தென் இலங்கை அறையன் ஓதம் மலிகின்ற தென் இலங்கை அறையன் மலிபுயங்கள் நெறிய மலி நெறிய பாதம் மலிகின்ற விழல் ஒன்றினில் அடர்த்த பரமன் இலங்கையரையன் விரல் ஒன்றியில் அடர்த்த பரமன் தனதிடம் இடம் தேவூரதுவே போதம் அலிகின்ற மடவார்கள் நடமாடலோடு பொங்கும் உரவம் சேதம் அலிகின்ற கரம் வென்றி தொழிலாளர் உரி தேவூரதுவே வண்ணமுகில் அன்னையழில் அண்ணலொடு சுண்ணமலி வண்ணமலர் வண்ணமலர் மேல் நன்னவனும் எண்ணறிய விண்ணவர்கள் கண்ணவன் நலங்குள்வதிதான் தேவூரதுவே நலங்குள்வதிதான் தேவூரதுவே விண்ணவன நுண்ணிடையில் வண்ணவன அன்ன அன்னடையில் மொழியினார் திண்ண வண்ண மாளிகை இசையாள் இசையாழ் மருவும் தேவூரதுவேச்சம் அமறு பிச்சை பயில் அச்சமணும் அருமா போதியருமா மொச்சை பயல் இச்சை கடிப்பிச்சல் மிகும் நச்சரவன் மொச்ச நகர்தான் மய்சில் முகில் வைச்ச பொழில் முகில் வைச்ச திருச்சிற்றம்பலம் துங்க பொங்கும் அரவு தங்கும் சடை துங்க மிகும் பொங்கும் அரவு தங்கும் சடை நங்களிரை துன்று குணல ங்கயல்கள் மங்கை உமை நங்கை ஒரு பங்கன் அமரு தேவூர் அதன் மேல் ஏங்கமலும் அங்கு அணிகுள் தின் புகரிஞான பந்தன் உரை செய் தேவூர் அதன் மேல் ஞான சம்பந்தன் உரை சங்கமலி செந்தமிழ்கள் பத்தும் இவை வல்லவர்கள் சங்கையிலரே சங்கையிலரே சங்கையிலரே செந்தமிழிகள் பத்தும் இவை வல்லவர்கள் சங்கையிலரே